சுவைக்கிரு கவருப்போபிகாஜீவனஸ்மரணம் ஐம்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் விளக்கத்தையும் பார்த்தோம் அந்த ருப்பினி சந்தேகம் ஏழு ஸ்லோகங்கள் உண்டான விஷயம் அது அவ்வளோ லேசாக நம்ம விட போகிறது இல்லை இன்னும் இதில் வந்து வம்சீதரம்னு சொல்லப்பட்ட ஒரு வியாக்கியா வியாக்கியானம் இருக்கும் முன்னாலே இதை பற்றி சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஸ்ரீதரையும் ஒரு வியாக்கியானது இதில் வந்து முக்கியமான நீங்கள் அநேகமாக கேள்விப்படாத விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கிறது ஒரு இந்த ருக்மிணி கல்யாணத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம் அதை பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம இதுக்கு போகிறோம் முக் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்துக்கு அப்போ தான் போகிறோம் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் ஐம்பத்தி மூணாவது வருகிறான் கண்ணன் இதில் ஏற்கனவே சொன்னோம் ஸ்மரணம்னா இப்போ பார்த்தது அடுத்தது ஹரணம் அது அப்புறம் தான் பார்க்க போறோம் பார்க்கும் இப்போ சிறந்த கன்னிகை அதுக்கு ஒரு லட்சணம் எல்லாம் சொல்றார்கள் நீலாம்போருக பத்திரகாந்தி ரதவ சுவர்ண பிரபா பாஸ்பரால சிரோருகா சசிமுகி சாரங்கே சாபேஷா தில திலஜக் பிரசூன சதிருசி சாத்து லஜ பிரசூன சதிருசி நாசா புதந்தா சுதந்தா பலி நாசா சுதந்தா பலி சுஸ்ரோத்ரா பிக்கபாஷிணீச்ச ஜலஜ கிரீவாத விம்பாதரா இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு லக்ஷணங்கள்லாம் சொல்லப்படுது அந்தந்த சாஸ்திரத்தில் मनो गभीरया சாோனாணிச்சரமோதரீஸ் सांता ஷோணியிருகத்த निद्रालसा நீலாடிய குமாரிகா நரதரகி கன்யா விவாக்கியா சுபா இப்படி உயர்ந்த ஜாத்தியில இருக்கக்கூடிய கல்யாணத்திற்கு தகுந்த கன்னிகைகளுக்கு உண்டான லட்சணத்தை சொல்றாரு தமிழில் சொல்லிடுவோம் விளக்கத்தை கருத்த தாமரை மாதிரி இதழ்கள் கொண்ட காந்தியா இருந்தாலும் சரி இல்லை சுவர்ண காந்தியா இருந்தாலும் சரி கருப்பா இருந்தாலும் தப்பு இல்லை ஆனா அந்த அந்த காந்தி இருக்கணும் அந்த டால் அடிக்கிறாப்புல அவ்வளவு ஒரு தேஜஸ் இருக்கும் சுவர்ண காந்தியா இருந்தாலும் மினுமெனுப்பாக்கூடிய பெண் வண்டு போல் கருத்தை த தலைமுடி கொண்டவணும் சந்திரன் போன்ற முகத்தை கொண்டவனும் மான்குட்டி மாதிரி கண் கொண்டவணும் எள்ளினுடைய பூக்கோப்பான மூக்கு கொண்டவணும் அழகான பல்வரிசைகள் கொண்டவணும் அழகான காதுகள் கொண்டவனும் குயில் போல பேசக்கூடிய விளம் ஆமாம் பிக்கபாஷினா குயில் போல் பேசக்கூடும் சங்கம் போன்ற கழுத்துகளும் கோபப்பழம் போல் உதட்டை கொண்டவளும் சக்கரம் போன்ற ரேகைகளால் அடையாளம் செய்யப்பட்டது சிவந்தருமான உள்ளங்கை உள்ளங்கால்லாம் கொண்டோகலாம் சின்ன வயிறாக கொண்டவிடலாம் சொல்பம் ஆகாரம் செய்யக்கூடிய விழாகும் பெருசாக சாப்பிடக்கூடாது வாழ மரத்துக்கு ஒப்பானதும் அப்போ அவ்வளோ வளவுன் இருக்கும் மனத்தை கவரக்கூடியவனும் அழகான ரெண்டு தொடைகள் கொண்டவணும் பெரிய பின்தட்டு கொண்டவளாகும் அழகான உந்தியோ உத்தியோட கூட உண்ணும் யானை மாதிரி நடக்கக்கூடியவனும் சாந்தமாக இருக்கக்கூடிய அல்பமான துக்கம் கொண்டவணும் அற்பமான சோம்பல் ஒண்ணும் சோம்பல் இருக்கக்கூடாது அற்ப சோம்பல் கஷீலம் நிறைந்தவிடும் நல்ல இளம் வயது கொண்டவடும் சுபையான கன்னிகானோட சிறந்த மனிதர்களால் கல்யாணம் செய்து கொள்வதற்கு தகுந்த ஒரு அரசு எப்படின்னு அனங்கரங்கம் அனங்கரங்கம் கிரந்தத்தில் சொல்லியிருக்கிறது அப்படி காமிக்கிறார் அப்போ ஒரே ஆசிரியர்களாம் லக்ஷணம் வாய்ந்திரார் உப்பணி காணப்பட்டாள் அதனால் அவளே கோபாலன் தனக்கு ஒப்பாவானவராக எண்ணினான்ங்கிறது க தாற்பயம் தனது வந்து கிருஷ்ணன் அர்ப்பணம் பண்ணிட்டாள் அப்படி அப்புறம் வந்து தன்னுடைய தமையனான ருக்மியினுடைய தீர்மானத்தை தெரிஞ்சுட்டு மனசை கவர் அடைஞ்சது வாய்மொழியாக தூத்தர்களை லஜ்ஜைய விட்டு அதாவது தன்னுடைய அந்த நாடத்தை விட்டு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணணும்னு வாய்மொழியா சொல்லி அனுப்புகிறார்கள் அப்போ பிரிசம் விச்சின் தேனம் பார்த்தோம் ரொம்ப தூரம் அதை பற்றி விசாரம் பண்ணினதே தெரியுது அதுதான் யாருன்னு சொன்னதையும் இந்த மூணு பேருக்குள்ளே இருக்கலாம்னு பெரியவர்கள் பல பேர் சொல்கிறார்கள் சுக்க விஸ்வாமித்திரரோ கருடனும் கருடனும் இவர் தான் தெரியும் கஞ்சித்து துஜம்னு சொல்கிறதுலேருந்து ஏதோ ஒரு பிராமணன் அது வந்து ஆப்தம் திஜம் அது அவர் வேண்டியவார்கள் ஆப்தம் விசிந்த வேண்டிய வர நினைச்சுன்னு யோசிச்சு நினைச்சிருக்காரு அப்படி கிருஷ்ணன் நினச்ச உடனே அப்போ இந்த ருக்மினுடைய முயற்சியை தோக்கடிச்சு தனக்கு உண்டான ஒரு கணவனை தானே தெரிந்துட்டு கொள்ள வேண்டும் அது தெரிஞ்சுட்டு துர்மனா ரொம்ப கலக்கமடைந்து எப்படி பண்ணால் ஆஹ் ருக்மிணி தாயார் அப்படி அசிட்டா பாங்கி கிருஷ்ணனியை நினைச்சு ஆஹ் அதாவது வைதர்பியானவள் தெரிந்து கொண்டு துர்மனாக ரொம்ப மனசு கலக்கமடைந்து வைதர்பியானவள் அப்படியும் அசிதா பாங்கி கட்டணி கிருஷ்ணனை நினைச்சு அப்படியே தடுக்கப்பட்ட கண்ணில் ஜலம் வருது தடுக்கி நிறுத்திட்டு அப்புறம் சரி அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியதும் தீரமாக செய்யணுங்கிறதுக்கத்தியை பண்ணாச்சு அதனால் செய்கிறான் கிருஷ்ணனுக்கு தூரம் என்ன பண்ணால் நண்பர் அழகும் அதுதான் சொல்கிறார் பகவான் பிராமண பிரியான் அதனால் பிராமண பக்தி உண்டுமதினாலே பிராமணன் அனுப்பினார் அப்போ அவன் வந்து கண்டிப்பாக அவர் வந்து குரு குருஸ்தானத்தில் தான் பார்க்கப்படுது நம்ம தத்வார்த்தம் சொல்லிட்டோம் தத்வார்த்தமாக சொன்னாலும் ருப்பணி வந்து ஒரு ஜீவன் பிராமணன் குரு அவரை வந்து அனுப்புகிறான் அப்போ பரமாத்மம் அடைவதற்காக சொல்லுவார் அப்போ ப்ரதம் ஆப்தம் விஷயம் ரொம்ப வேண்டியவனால் பார்த்து தான் அதுதான் சொன்னாலும் சமவியத்னம் அவர் சொன்ன பகவான் வந்து துருதம் வேகமாக கிருஷ்ணனை அழுத்தினருக்காக நினைச்சார் கிருஷ்ணன் கோபாலன் வந்து நினைச்சான் சேர்த்தாருங்கிறது அதனுடைய தாற்பயம் அப்படி சொல்லப்பட்டது அப்போ அவர் வந்து பிராமணர்களை உண்டான ஒரு ஸ்வதர்மத்தை காண்பித்தார் ஏற்கனவே எப்படி சொன்ன அது கிடைச்சது போருங்கிற எண்ணம் இல்லாதவனும் தேவேந்திரனாக இருந்தால் கூட மேல் மேலும் லோகங்களை அடைவதை தான் அவர்கொள் வர விழியும் கிடைத்த எந்த ஒரு வஸ்துவா இருந்தாலும் அலம்புத்தி போருங்கிற எண்ணத்தோடு இருக்க கொண்டு சொந்த தர்மத்தை விட்டு விலகாதவனாக இருக்கணும் ஆமாம் பிராமணனுக்குன்னு விலக்கப்பட்டிருக்கு பிரம்மச்சாரியா இருந்தா கிரகஸ்தனா இருந்தா இல்லை வானப்பிரஸ்தனா இருந்தா எப்படி இருக்கணும் இருக்கு அதுலேருந்து விலகாமல் சுதர்மாச்சரணம் சக்தியான் முதல்ல சொல்லியிருக்க அப்படிப்பட்ட பிராமணன் சல்லா காமங்களையும் அடைகிறான் ஏற்படுத்துகிறான்னு சொல் சொல்லது அப்படி அவர் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மண்ட தேவனான பிரா அந்த கண்ணன் கோபாலன் அவரை வசத்தியாக சொன்னார் அந்த தூதனை அப்புறம் சுயமாகவே கிடைச்சது கொண்டு திருப்தி அடையக்கூடியவர்களும் ஆத்மலாபத்தால் பூர்ணமானவர்களும் சுதர்மாச்சரணம் தான் ஏற்கனவே சுதர்மாச்சரணம் அப்படி எல்லா உயிரளுக்கும் மிகவும் சுகர்த்தாக இருக்கார்கள் வேண்டியவர்களாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அகங்காரம் இல்லாதவர்களாக இருக்கிறதுனா நான் நமஸ்காரம் பண்ணேன் கண்ணன் காண்பித்ததே அதுதான் இந்த ஸ்ரீதரியத்துலையும் சரி அந்த வம்சீதரத்துல சொல்கிறார் ஸ்ரீதரியத்தில் வந்து பத்திரிகை அமைச்சராக சொல்கிறார் அவர் அப்போ யோகித்யேய பராம்பூஜ திருஜகதாம் நாத்தோ சாந்தம் நித்யம் அனுவிரஜாமிர ரஜசா பூஜையே சேத் சவீத் தஸ்மாத் விஸ்வகுரோ சுராசுர நரகி ஆனம்யபாதாம் புஜான் ஆத்மானந்த நிமக்ன நிச்சலமதே அநோத்திர கன்யோஸ்தி கன்யோஸ்திகா அப்படின்னு இது வந்து வேறு இடத்துல பிரமாணம் வச்சிருக்கு ஸ்லோகம் இதை வந்து பிரமாணம் சொல்லிட்டு ஆத்மஜானிகளை போர்ந்து சொல்லிருக்கார் இது வந்து பாகவத ஸ்லோகம் இல்லை பாகவதோகம் இல்லை ருப்பணியால் ஏகாந்தத்தில் எழுதி பிரேமை கடையாளமாக அவளால் கொடுக்கப்பட்ட பத்திரிகையினுடைய முத்ரையை திறந்து பிராமணனை கிருஷ்ணன் காண்பித்தார்னு நீங்களே வாசிக்கும் சொன்னாருங்கிற ஸ்ரீதைரியத்தில் சொல்கிறார் ஸ்ரீதைரியத்தில் சொல்கிறார் ஆனால் இதில் புஸ்த இதை மூலத்தில் அப்படி சொல்லலை இத்தேதே குக்கிய சந்தேஷான்னு சொல்கிறதுன்னு வாய்மொழியாக அனுப்பிச்ச இதுந்தான் வம்சீதைரியத்தில் சொல்கிறார் வம்சீதைரியமான வியாக்கியானம் இப்படி இந்த வியாக்கியானங்கள் அவர்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது இப்போது உபன்யாசம் பண்ணிட்டவர்களுக்கு நிறையா ஃப்ரீடம் இருக்குது என்னென்னா சொல்லலாம் என்னவென்னா அது தகுந்த மாதிரி சொல்லலாம் வியாக்கியானம் பண்ணவர்களோ வந்து அந்த இடத்துல அவர்கள் வந்து பொதுவான அர்த்தங்களை கண்டுபிடித்து அவர் சொல்கிறார்கள் ஆனால் புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் மேலோட்டமாக தெரிகிறது என்னென்னா சந்தேகம் வாய்மொழியாக சொன்னது அப்போது வாய்மொழியாக சொன்ன வியாக்கியானம் தான் சொல்கிறார் ஏ புவன சுந்தரான்னு சொல்கிறது என்ன மறுபடியும் அந்த ஏழு ஸ்லோகத்து உண்டானதை மறுபடியும் பார்ப்போம் அது வந்து அவ்வளோ லேசில் வந்து விட்டு போகக்கூடாது கேட்கணும் அதை வந்து இது ஒரு தடவை தான் கேட்க போகிற இல்லைங்க அப்போது ஹே சொன்னது என்னென்னா வைகுண்டம் வரைக்கும் இருக்கக்கூடிய வைகுண்டத்தை விட்டுடுங்க அதை விட்டு மற்றது இல்லாமல் பிராக்கிருத்த லோகங்களில் சுபாவத்தாலையும் ஆக்கிருத்தியாலும் பிரகாசிக்கக்கூடியவன் அர்த்தம் அதான் அப்படின்னா எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யக்கூடியவர் இவர் பிரகாசிக்கிறார் எல்லாவற்றையும் உங்களுடைய குணங்களை பற்றியும் ரூபங்களை பற்றியும் சிரவணம் செஞ்ச செய்யாட்டாலும் என்று சித்தம் வந்து பிராச்சீன சம்ஸ்காரத்தை அதை வந்து பின்பற்றி உங்கள்கிட்ட தான் ஈடுபட செய்கிறது அப்படி இருக்கிற போது இந்த அவதாரத்தில் நாரதாதிகள் மூலமாக சாரண சிரவணம் செஞ்சப்படும் ஆமாம் நாரதாதிகள் மற்றும் பிராமணர்கள்லாம் வந்து ரிஷிகள்லாம் வந்து அப்பப்போ கோபாலனுடைய கதைகளையும் லீலைகளையும் சொன்ன உண்மை அதை சிரவணம் பண்ண சித்தம் உங்கள்ட்ட தானாக ஈடுபட்டிருக்கு அதில் என்ன ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு அபத்திரமம் அதனால் லஜ்ஜையை விட்டு இடைவராது பகவான் நாமசங்கீர்த்தனம் செய்யக்கூடியவன் இது வந்து நாமசங்கீர்த்தனம் சொல் சொல்கிற சொல்லப்படுது கோடி குலத்தோடு இருக்கக்கூடிய பகவத் பரத்தை அடைகிறான்னு சொல்கிறது அப்படி என்னன்னா விஸ்ரஜ லஜ்ஜாம் யோதி மண்ணாமா நிரந்தரம் குலகோடி சமாயுக்தோ லவ தேவாவுகம்பரம்னு இது வந்து நாமசங்கீர்த்தனை கூட இந்த இந்த ஸ்லோகம் உண்டு அதனால் இத பிரமாணம் கொண்டு சித்த லஜ்ஜத்தை விட்டு உங்கள்கிட்ட உன்னுடைய சுரூபத்தில் ஈடுபட்டு போதும் உன்னுடைய லாபம் ஏற்படுவது தடையில்லைன்னு அப்படி நம்புறேன்னு சொல்றேன் தானாகவே வரணை தேடுவங்கிறது நல்ல குடத்துல பிறந்த கன்னிகைகள் செய்யக்கூடிய காரியம் நினைக்காதீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு அதாவது சுத்தமான சுத்தாத்மாவ க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு ஒரு கைவனை தெரி தெரிஞ்சுட்டு அந்த கைவனுக்குத்தான் மாலையிடக்கூடாது அதுதான் தெரிஞ்சும் தியாகி குலினா குசலோ ரத்தேஷோ கல்பா கலாவித்து தருணோ தனாட்யா பவ்யா கஷமி ஸ்திர ருச்சிகி சுபகோ அபிமானி ஸ்ரீநாம் மத மதஸ்தும் மதஸ்தும் பகவானிக நாயக்கஹா சாத் எப்படிதான் கொடையாளியா நல்ல குடிப்பிறவ இருக்கான் சம்போக சுகானுபவத்தில் சமர்த்தன் எதிலியுமே சமர்த்தனா இருக்கான் தெரிந்தவன் அறுபத்தி நாலுகளை தெரிஞ்சுட்டு இருக்கிறேன் யுவா சின்ன வயசு இளைய வயசு தனம் நிறைந்தவன் வியாதி இல்லாதவன் பொறுமை இருக்கக்கூடியவன் நிலைத்த பிரீதி அபிமானம் கொண்டவன் நல்ல சிறப்பு வாய்ந்தவனான புருஷன் தான் ஸ்ரீகளுக்கு பிடித்தமான கணவன் நாயகன் பத்தியாகங்கிறது உங்கள்கிட்ட இந்த குணங்கள் பூர்ணமாக இருக்கிறதுனால வேறு இடத்திலையும் காணப்பட்டதுனா நான் பர்த்தாக வரிப்பதில் குற்றம் இல்லை நான் நாணத்தை விட்டு உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கன்னார் உனக்கு இஷ்டம் இருக்கு அல்லது இஷ்டம் இல்லைங்கிறத சீக்கிரம் பிராமணனை அனுப்பி எனக்கு தெரிவித்து இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிடிப்பால் ஆசையால் நான் வந்து தேகத்தை தரித்து கொண்டிருக்குங்கள் சிசுபாலன் வேகமாக வந்து எனக்கு அப்புறம் வந்து அந்த கொழுந்து விட்ட மாதிரி அக்னியிலேயே இந்த தேகத்தை சாம்பலாக்கிவிடும் அப்படி அம்புஜம் போன்ற உங்களுடைய நேத்திரங்கள் அதாவது தாமரை மலர் போன்ற நேத்திரங்களை தியானம் செய்ய எனக்கு அந்த சமயம் தாபம் கொஞ்சம் கூட ஏற்பட மாட்டாது ஆமா நான் வருத்தப்பட மாட்டேன் அப்போ வந்து நீங்க வந்து யாரும் என்ன வந்து உங்களை யாரும் தொடக்கூடாது அதுதான் அந்த ராமாவதாரத்தில் அந்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் அதை காண்பிக்கிறார் நிருசிம்மஹாவதாரத்தில் வந்து இவர் எங்க என்னுடைய பர்தாவா அப்படின்னு அந்த ரா இவர் கூப்பிட்டார் அந்த கோபமாக இருக்கார் இல்லை நிருசிம்மன் அப்போ பிரம்மா கூட்டம் வந்து பார்க்கல பக்கத்தில் போகல ஏன்னா அது வேறு விஷயம் என்னென்னா பிரக்லாதன் போய் முதல்ல வந்து ஸ்லோகம் இதை ஸ்துதி பண்ணணுங்கிறதான் அதனுடைய தாற்பயம் அதுதான் அதனுடைய உள்ள இருக்கக்கூடிய எண்ணம் அப்படிப்பட்ட சூரனான உன்னுடைய சொத்தை சூரன் இல்லாத நான் வந்து உன்னுடைய சொத்து நீ ஜமானன் அப்போ உன்னுடைய சொத்தை சூரன் இல்லாத சுற்றுப்பாளன் கைப்பற்றப்படி ஆயிடுத்துன்னா அப்பகேர்த்தி உனக்கு தான் எனக்கு இல்லை யாருக்கும் இல்லை அப்பகேர்த்தி வராமல் நடக்கணும் உன்னுடைய பொறுப்பு ஆமாம் அதாவது பிரச்சனையை அவர்கிட்டே தெளிவிட்டாச்சு கிருஷ்ணன் டேன் அப்போ இதுக்கு மேலே நடக்க வேண்டியதுல உன் இஷ்டத்தை பொறுத்து அநேக ஜன்மங்களில் செய்யப்பட்ட புண்ணியங்களால எனக்கு இது ஏற்பட வேண்டும் ஆமா புண்ணியங்களை பணிய வச்சாலும் சொன்னப்ப உன்னுடைய பந்துக்கள் வந்து ஒன்னு விசுபாலனுக்கு கொடுத்தப்புறம் இப்போது நான் செய்யக்கூடியது என்னன்னு கேட்டேன் சொல்றேன் கேளுங்க பந்துக்களுக்கு இஷ்டம் கன்னிகைக்கு மாட்டும் இஷ்டமா இருந்தால் பந்துக்களை சண்டையால ஜெயித்து கன்னிகைய மனத்தால் கல்யாணம் செய்து கொடுக்கலாம் இது ராட்சச விவாகம் இவர்களுக்கு அந்த கச்சேர்களுக்கு அலவுடு உங்களுக்கு அலவுடு சிசுபாராதிகள் அவருடைய சேனையை வந்து அழிப்பதுங்கிறது இருக்கட்டும் அந்த புறத்தில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய எப்படி அபகரிக்கக்கூடிய அப்படின்னு கேட்டால் அப்போ நான் சொல்கிறேன் உன்னுடைய பந்துக்களுடைய வதமும் கூட இதோட சம்பிப்பிக்கும் கேட்டால் கேளுங்க பார்வதி அம்பாள் அவளுடைய ஆலயத்தில் இருந்தால் என்னை அபகரிப்பங்கிறது ரொம்ப சுழுவு ஏன்னா அந்த கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பெண் தேவி ஆராதனை பண்ணணும் முதல் நாள் அது வந்து வெளியில நகரத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தேவி ஆராதனைக்காக நடந்தே போக அதனால என்ன அபகரிப்பது சுலபம் அனர்த்தத்தை விளையக்கூடிய இந்த இந்த நிர்பந்தம் எதுக்குன்னா விஷுபாலனோ லோக பிரசித்தமான என்ன குணமும் செய்கையும் கொண்டவன் அதாவது துஷ்டன் அர்த்தம் அது இப்போ வந்து திரவிடியான என்னன்னு சொல்லணுமான்னு அவ தெரிஞ்சிடாச்சு அப்போது அது வந்து ராட்சச குணம் துஷ்டன் போக்குறி அவனே யோக்கியமான வரணாகலான் அப்படின்னு கேட்டால் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்கள் இந்த பிறவையில் பிரசாரம் கிடைக்காட்டா நான் வந்து உயிரை விடுவேன் அடுத்த ஜென்மம் விடுப்பேன் அதுலேயும் கிடைக்காட்டா மறுபடியும் உயிரை விடுவேன் மறுபடியும் வந்து இப்படி உங்களை உங்களை அடைவதற்காக முயற்சப்படுவேன் இப்படி நூற்று கணக்கான ஜென்மங்களானாலும் உன்னுடைய மனசு இலங்கி எனக்கு அனுகிரகம் பண்ணணும் பிரசாரம் செய்துதான் தீர வேண்டும் ஆகவே எப்பாடுபட்டாலும் நான் உன்னை அடைவதுங்கிறது நிச்சயம் அப்படின்னு அவசையிலே சுக்மணி சைடில் சொல்லிட்டாங்க அதனால் பக்தையான என்னை உபேட்சித்த தோஷம் மட்டும் உனக்கு வருது நிச்சயம் அப்போது அவற்றையே சொல்லியாச்சு அப்படி இப்படி இப்படி இப்படி தோஷம் வராமல் இருக்கணும்னா இப்பவே வந்து என்னை கண் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் சொல்லி ஐ கிருபாலய பாயமாம் ஐ கிருபாலய பாலயமாம் ஐ கிருபாலய பாலயமாம்னு இது ஒரு அழகான ஒரு வார்த்தை வருது நாராயணத்தில் சொல்கிறார் அதனால் ஜதேகே தவ கிருத்தாஸ்மி புரைவ குணை ரகம் அரத்திமாம் கீழ தேதி என்று அதுனா ஐ கிருபாலய பாலை மாமி ஜகதேகே அப்படின்னு இந்த கல்யாணத்துக்கு உண்டான ஒரு விசேஷமான நாராயணத்தில் வருது அதனால இந்த ஐ கிருபாலய பாளையமாங்கிறது ரொம்ப வசத்தியான ஒரு ஒரு பிரார்த்தனை எல்லாரும் சொல்லுது ருப்பிணி பிரார்த்தனை பண்ணதுங்கிறது ஒரு பக்கம் நம்ம பிரார்த்தனை பண்ணலாம் என்னன்னா ஐ கிருபாலய பாளையமா ஐ கிருபாலய பாலயமாம் ஐ கிருபாலயா கிருபைக்கு இருக்கப்படமான ஹே கிருஷ்ணா ஏ பிரபோ பாலயமாம் என்னை ரட்சிப்பாயாக காப்பாற்றுவாயாக அப்படியும் ருப்பமிணி தாயார் சொன்னார் இப்படி விசேஷார்த்தங்களும் நம்மால முடிஞ்சத சொல்லியாச்சு ஐம்பத்தி மூணாவது ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா அந்த திரிபஞ்சாசத்தமேகத்வா விதர்பானமத்து தர்பமத்து அுதேகிதா ருக்மிணி அகரக் கிருஷ்ணம் விஷதாம் துஷதாம் பலாதி அற்புத சேஷ்டிதமான கொண்ட அற்புத விளையாட்டுகள்னா அற்புத செயல்கள் கொண்டான கிருஷ்ணன் விதர்பிதேசத்தை அடைந்து சத்துருக்கள் பார்த்து நிற்கிற போதே அப்போது பலாத்காரத்தால் ருக்மிணி அபகரித்தார்ங்கிறது இந்த ஐம்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் உபதேசம் பண்ணப்பட்டது ருக்மிணியில் வாய் தூங்க வேண்டிய காலத்தில் நன்றா தூங்கிட்டோம் பாக்கி காலங்களை என்னை நினைப்பதாக ஏற்படுகிறது நானும் அவளை விவாகம் செய்து கொள்வதால் நினைச்சதுல இது வரைக்கும் தூங்கவில்லைன்னு அப்படி கண்ணன் சொல்கிறான் அந்த பிராமணிட்ட அதுக்கு சாட்சி என்னுடைய கண்ணை அப்படின்னு புண்டரி காட்சமாக தன்னுடைய கண்ணை கண்களை காண்பித்தார் அவர் சொன்னார் அந்த பிராமணரை பார்த்து ஏ பிராமணா எப்படிக்காவது அட்லிஸ்ட் நீங்க இருக்கலீங்க எனக்கு யாருமே இல்லை அவளை நினைச்சுன்னு நான் தூங்கவே இல்ல அப்படினு சொல்வார் அழகா இருக்கும் அப்புற அந்த オリジナル புத்தகத்துல இந்த 1 2 3 ரெண்டு ஸ்லோகங்கள்லாம் இருக்குதுல மேலே பார்ப்போம் 53வது अध्यायம் முதன் ஐந்து ஸ்லோகத்தை மூல தேசிவிப்போம் ஸ்ரீ சுகோவாஜ வைதர் பயோ வைதர் பயா சத்து சந்தேஷம் நிஜம்ய யதுநந்தனஹ பிரகிருக்ய பாணினா பாணிம் பிரகสนிதம்ப்ரவீதே ஸ்ரீ சுகோவாஜ வைதர் பயா சத்து சந்தேஷம் ஜுனந்தனா பிரகிய பாடின பணிம் பிரகசனமிரீத் ஸ்ரீபகவான் வாச தடகமித்தி நபேேஷி வேதாகம் ரிணா ட்வேஷா மமுதீவன் வாச்ச தட்டகமித்தி நிதிராம் நபேநிஷி வேதம் வேதாங்குணா யேஷா மமோ நரி தாம் ஆனிஷிய உன்மத்திய மருத மத்ராமணிய மேதோ அவ தாம் ஆனிஷிய உன்மத்திய அப்பசான் மருத மனவியங்கி மேசோ அக்னிஷிவீசு உண்விஞா ருமிசூதன உாயம் உாய ருணிய மதுசூதனம் ஆசு தாருக்கா சாரிம் சாஸ்வே சைசுகீவ மேபுஷ்பல ரீய தராஞ்சலி அகிரத சாஸ்வே சைவ ஐஸ் சைபிய சுகிரீவ மேகபுஷ்பு ரீயம் தோப்பா அஞ்சலிர் அகிரத முதல் அஞ்சுலோகம் அர்த்தம் இது பார்ப்பம் நூறாவும் சீசுகோ வாச வைதர் சத்து சந்தேகம் நதம் எதுநந்தனீத் ஷீசுகோ வாச்ச வைதர் சத்து சந்தேகம் நஷமியதுந்தனா பிரகிய பாகசனம் அப்படியே ஸ்ரீகவன் வாச்ச தாஹமச்சி நபெஷி வேஷாத் உகோ நரிபகவான் வாசம்தச்சிச்சனி வேகம் ருமி ஷாத் உகோ நரி தாம் ஆனயிஷ் உன்மத்திய ராஜாப்பங்கே மெரசோ அிழாமி தாசா தாம் ஆனிஷிய தாமாஷிய உன்மராஜன மனவியங்கங்கே மேரசோ அிபாமிவீசு வாஜ உக்ஷன் வியிசூனா ரஜம் ஆசோ தாரு ஆசோ சம்ஜுமாசோ தாருக்கேத்தாரிம் ஈஷுகோவா உக்ஷன் விஞ்ய ருமிணியமூன रारुका सारथि स चास्व शुग्रीवेघपुष्पलाहक युक्त रथमुपाननीय तस् पुराजलिगृत சச்சஸ்வை சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பலாக யுக்தம் ரத்தம் உபானிய தஸ்தோப்புராஞ்சிரதா அஞ்சு அர்த்தம் பார்ப்போம் அம்மா கிருஷ்ணன் இருக்காரேன் கிருஷ்ணன் சொல்றார் உனக்கு வந்து ருக்மிணிக்காவது நீங்கள் இருந்த இல்லைங்க ஒரு தூதனாக வந்த இல்லைங்க எனக்கு யார் இல்லை எனக்கு நிதிரையா போயிடுச்சு தூக்கமே இல்லாமல் போயிடுச்சுன்னார் ஆமா கண்ணனுடைய தேரோட்டு பேர் என்ன தாருகன் கண்ணனுடைய ரதத்தில் கொண்ட குதிரைகளுக்கு பேர் இருக்கு அது தெரியுமா உங்களுக்கு அது போய் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலாகக்கம் அப்படின்னு கண்ணனுடைய ரதத்துக்குள்ள பூட்டப்பட்ட நாலு குதிரைகள் பேரு சைபியம் சுக்ரீவம் மேகபுஷ்பம் பலா இது ரெண்டு இடத்துல ரெண்டு மூணு இடத்துல வருது ரெண்டு இடத்துல சொல்ல பின்னால் வந்து எண்பத்தி ஒம்பதாவது அந்த கண்ணனும் அர்ஜுனனும் அந்த சந்தான கோபாலனியில் இருக்கும் அங்கே சொல்லப்படுது இப்படி அவரோட ரெண்டு இடத்துல வருது ஒன்று ரெண்டு இடத்துல அடுத்த சம்பாதிப்போம் சுகர் சொல்கிறார் யாரோ குமாரனான அந்த கிருஷ்ணனும் விதர்ப ராஜகுமாரியான அந்த ருக்மிணியினுடைய அந்த சந்தேகம் செய்தி அவர் பிராமணன் மூலம் கொடுத்ததை கேட்டு உடனே தன்னுடைய கையால் திருக்கையால் அவரை முதல்ல பா ருக்மிணி பாணிகிரகணம் பண்ண இருக்கிறோம் அந்த பிராமணனுடைய பாணிகிரணம் பண்ணுறாப்பில் பண்ணிவிட்டோம் பிடிச்சிண்டு சிரிச்சுண்டு பேச ஆரம்பித்தார் பகவான் சொல்கிறார் நானும் ருமிணியிட்ட மனசை செலுத்தி வந்திருந்தே ராத்திரியில் தூங்குறதே இல்லை ருக்மிணியினுடைய என்னுடைய விவாகம் தடை தடைப்பட்டிருக்குன்னார் மேல பார்ப்பும் கிருஷ்ணா